நான் அவர்களிடம் சென்றேன் அப்போது அவர்கள் உன் வேட்டியை உயர்த்துவீராக என்று கூறினார்கள் அதை நான் உயர்த்தினேனே இன்னும் உயர்த்துவீராக என்று கூறினார்கள் நான் மேலும் உயர்த்தினேனே அதன் அதையே நான் கடைபிடித்து வந்தேன் பின்பு கூட்டத்தில் இருந்த சிலர் எதுவரை உயர்த்த வேண்டும் என்று கேட்டனர் இரு கெண்டை கால்களின் பாதி வரை என்று பதில் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஆறு